நற்றினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பால மேலு மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு அடிக்கடி காய்ச்சல் ஏற்பட்டால் அதை போக்கக்கூடிய இலிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் ரெண்டு பல் பூண்ட் எடுத்து அதனுடன் அரை தீக்கிரண்டி மஞ்சள் தூள் கலந்து பாலில் இட்டு காய்ச்சி அரை டம்ளர் பால் காலையிலும் அரை டம்ளர் பால் மாலையிலும் கொடுத்தாலே காய்ச்சல் நின்றுவிடும் என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்